பாடம் ஐம்பத்தி நான்கு கிறிஸ்தவ ஆலயங்களில் தொழலாமா உருவ சிலைகள் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் ஆலயங்களில் நாங்கள் நுழைய மாட்டோம் என்று உமர் அலி அல்லாஹும் அவர்கள் ஷாம் நாட்டு கிறிஸ்தவர்களிடம் கூறினார்கள் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹும்பவர்கள் உருவ சிலைகள் இல்லாத கிறிஸ்தவ ஆலயங்களில் தொழுபவர்களாக இருந்தனர்